தலைப்பு இருபது செய்ய தகுவது இதுவென கூறல் அது கேட்டு மனங்கலங்கிய மந்திரிகளுள் ஒரு மந்திரியானவர் அரசனை வணங்கி தருமநெறி தவறாத தலைவனே சாவதானமாக தயவு செய்து என் வார்த்தையை கேட்டருள வேண்டும் ஆன்மாக்களுக்கு அறிவின் உயர்வு தாழ்வு பற்றியே புண்ணிய பாவங்களும் ஏறி குறைந்திருக்கும் என்னும் சுருதி வாக்கியத்தின்படி தர்மார்த்த காம மோட்சங்களை பெறுவதற்கு யோக்கியமான அறிவுள்ள மனித எடுத்த ஜீவர்களுக்குள் ஆனை மதப்பட்டு அடவி அடவியழித்தது என்னும் நியாயம் போல மதத்தினால் காம குரோதாதிகள் காரணமாக ஒருவரை ஒருவர் கொலை செய்தார் ஆனால் அக்கொலைக்கு ஈடாக கொன்றவரை கொலை செய்விக்க கடவரென்றும் அப்படியின்றி காக்கை பணம் பழம் விழுந்தது என்னும் நியாயம் போல் வலிமை பகைமை முதலானவை இல்லாமல் விதிவசத்தால் ஒருவர் இறந்ததற்கு வியாஜமாக முன்னிட்டு அவர்களை அவ்வாறு இனி முன்னிடவொட்டாமலிருக்க தண்டித்து முன்னிட்டதனால் வந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய கடவரென்றும் அப்படியின்றி அமுதமூட்டுகின்றபோது அதுவே விஷமாகிக் கொன்றதென்னும் நியாயம் போல் நல்ல வழியில் நிறுத்தும் பொருட்டு அச்சமுறுத்தி தண்டிக்கும்போது அபாயம் நேரிட்டு இறந்ததற்கு வேறு இருந்த தந்தை குரு அதிகாரி முதலானோர்களை அனசன முதலான அரிய விரதங்கள் தவங்கள் செய்விக்க கடவரென்றும் மிருகம் பக்ஷி முதலான மற்ற உயிர்களுக்கு மனிதர்களால் கொலை நேரிட்டால் அந்தந்த உயிர்களின் தரத்துக்கும் அவரவர் குணா குணங்களுக்கும் செய்கைகளுக்கும் காரணங்களுக்கும் தக்கபடி அறிந்து பிராயச்சித்தம் செய்விக்க கடவரென்றும் பொதுவாக அறநூல்களில் விதித்திருக்கப்பட்ட விதியை இன்று கன்றின் கொலை பற்றி நீர் செய்விக்க எண்ணிய அபூர்வமான விதி விளக்குகின்றதே இது தகுதியை கடக்கின்ற குற்றமென்று சொல்வதற்கு இடமுண்டு பண்ணுமே என்றார் தலைப்பு இருபத்து ஒன்று இளவரசரை இழக்க இறைவன் துணிதன் அது கேட்ட அரசன் மந்திரியே நீர் பயனை தரும் விருட்சத்திலுள்ள பழத்தை பாராது பிஞ்சை பிடித்தது போல் பிடித்தீர் நன்றாயிருந்ததூமது வார்த்தை அறிவின் உயர்வு தாழ்வுகளை பற்றி புண்ணிய பாவங்கள் ஏறி குறையுமென்று பூர்வபாகத்தில் சொல்லிய சுருதி உத்தரபாகத்தில் பரமேசுவரன் ஆன்மாக்கள் தோறும் விகற்பமில்லாமல் நிறைந்திருக்கின்றபடியால் மாயையின் காரியமாகி வேறுபட்ட அறிவை நோக்காமல் அப்பரமேசுரனை நோக்கி எல்லா உயிர்களையும் சமமாக எண்ணி நடக்க வேண்டும் என்ற உத்திரபாகத்தின்படி பிறப்பு குணம் சாதி தொழில் முதலான விகற்பங்களை நாடாது உயிர் கொலை நடத்து சமமாக தண்டிப்பதே தகுதி என் புத்திரன் தேரிலேறிக் கொண்டு செல்வ செருக்கினால் மறதி பற்றியே இப்பசுவின் கன்றை கொன்றான் ஆதலால் இவன் காக்கையேரி ஏறி விழுந்தது போல வியாஜமானவனும் அல்லன் அமுதம் ஊட்ட விஷமானது போல் நன்மை செய்விக்கப் போய் கொலைக்கு காரணம் ஆனவனும் அல்லன் ஆனை மதப்பட்டு அடவி அழித்தது என்று நீர் சொல்லிய நியாயத்துக்கு சரியாக இருக்கின்றான் ஆதலால் இவனை கொல்வதே முடிவு என்று சொன்னார்